ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா மெய்யன்பர்களே மனித உடலின் அருமையை உணர்ந்து மனித உடலின் வாயிலாக இவ்வுடலின் பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் மனித உடலின் அரியத்தன்மை எனப்படும் உண்மையை உணர்ந்து அதன் பெருமையை வளர்க்க வேண்டும் தெளிந்த அறிவாலும் உயர்ந்த அன்பாலும் சீரான அற வாழ்க்கையினாலும் பெறுதற்கரிய பிறவியாகிய மனித உடலின் சிறப்பை நன்கு உணர்ந்து பேரின்பத்தை பெற வேண்டும் மனித உடலின் அருமையை உணர்தல் சாஸ்திரங்களிலும் குருவின் வார்த்தைகளிலும் பரிபூர்ண ஸ்ரத்தையை வளர்த்தல் சாஸ்திரங்களை கற்றல் சாஸ்திரங்களில் உள்ள சொற்கூட்டங்களை நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ளுதல் அச்சொற்கூட்டங்களின் ஆழ்ந்த பொருளை அறிதல் அப்பொருளை தியானித்தல் ஆகியவை மிக மிக முக்கியமானவை மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு இந்த வாழ்க்கையை முழுமையாக நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த எண்ணங்கள் மிக மிக தேவையாகும் வேத மாதா அன்புடனும் கண்டிப்புடனும் நமது நன்மைக்காக சமூகத்தின் நன்மைக்காக கட்டளையிடுகிறாள் சத்தியம் வத தர்மஞ்சர மா பிரமதா என்று தைத்திரியோபனிஷத்தில் அற்புதமான உபதேசம் அமைந்திருக்கிறது பொய் பேசாதே என்று கற்றளையிடுகிறது வேதம் நம்முடைய பேச்சில் பொய் கலக்கக்கூடாது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று திருவள்ளுவர் அருளி செய்தார் அற நன்கு பின்பற்ற வேண்டும் அறம் செய்ய ஆசைப்பட வேண்டும் கற்பதை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது கற்க வேண்டிய நூல்களை தகுந்த ஆசிரியரின் துணை கொண்டு அவருடைய வழிகாட்டுதலில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கவனக்குறைவினால் சத்தியம் என்னும் பண்பை விட்டுவிடக்கூடாது விழிப்புணர்வுடன் பொய்பேசுதலை அறவே நீக்கிவிட வேண்டும் விழிப்புணர்வோடு கவனக்குறைவில்லாமல் இவ்வுடல் விழித்திருக்கும் நேரமெல்லாம் அறச்சிந்தனையிலும் அறவாழ்க்கையிலும் ஈடுபட்டு வேண்டும் வாழ்க்கைக்குத் தேவையான உடலை பாதுகாப்பதற்கு தேவையான செயல்களை கவனக்குறைவில்லாமல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் மேன்மையை நோக்கிச் செல்வதை விட்டுவிடக்கூடாது நாள்தோறும் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றதை மறந்துவிடக்கூடாது தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை விட்டுவிடக்கூடாது தாயை தெய்வத்திற்கு நிகராகக் கருதி வழிபடுபவனாக வாழ வேண்டும் தந்தையை தெய்வத்திற்கு நிகராகக் கருதி போற்றி வழிபடுபவனாக வாழ வேண்டும் ஆச்சாரியரை தெய்வத்திற்கு நிகராகக் கருதி வழிபடுபவனாக வாழ வேண்டும் விருந்தினர்களை உலகில் வாழும் மக்களை போற்றி உதவி செய்து தெய்வத்திற்கு நிகராகக் கருதி வழிபடுபவனாக வாழ வேண்டும் வேதங்கள் அவற்றையொட்டி எழுந்த சாஸ்திரங்களின் உபதேசங்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றின்படி வாழ வேண்டும் கற்பதும் அவற்றின்படி நிற்பதும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும் கற்றால்தான் கடைப்பிடிக்க முடியும் கடைப்பிடித்தால்தான் கல்வியறிவு தெளிவு பெறும் அறத்தை பற்றிய அறிவு செயல்புரிவதன் மூலமே சிறந்த பயனை தரும் இறைவா உயிராகிய எனக்கு மிக அரிதான நிலையற்ற மனித உடலை வழங்கி அருளியுள்ளாய் இதன் அருமை பெருமைகளை உணர்ந்து இதனை நான் நன்கு பயன்படுத்த அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் இந்த உடல் அழிவதற்கு முன்னமேயே விரைந்து நான் அறச்செயல்களைச் செய்வதற்கு அருள் புரிவாயாக சாஸ்திரங்களையும் குருவின் வாக்கியங்களையும் முற்றிலும் உள்வாங்கிக் கொள்வேனாக இருப்பேனாக கற்பதும் கடைப்பிடிப்பதும் நாள்தோறும் இடைவிடாது என்னிடம் வளர்ந்து கொண்டிருக்கட்டும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை மனித பிறவியின் மேன்மை சாஸ்திர பிரமாணத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை ஸ்லோகங்களையும் பாடல்களையும் மனப்பாடம் செய்தல் அவற்றின் பொருளை ஆராய்ந்து தெளிதல் அறவாழ்க்கையை ஓயாது கடைப்பிடித்தல் இவைகள் ஆன்மீக சாதனையின் மிக முக்கியமான அம்சங்களாகும் இவற்றை சரியாக நாம் பின்பற்றினால் வாழ்வில் இன்பம் வளரும் என்பதில் ஐயமில்லை மனித பிறவியின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இருப்போமாக சாஸ்திரங்களில் ஆழ்ந்த ஸ்ரத்தை உடையவர்களாக விளங்குவோமாக அறநூல்களையும் தத்துவ ஞான நூல்களையும் மனப்பாடம் செய்து பொருளுணர்ந்து கொள்பவர்களாக இருப்போமாக அறவாழ்க்கையை இடையராது கடைபிடிப்பவர்களாக விளங்குவோமாக இவற்றை நாம் நன்கு பெற ஆதி குருநாதர் என்றென்றும்